வணக்கம் லட்சணியின் ஆயிரத்தி முப்பத்தி மூன்றாவது செய்தி சேவை மார்ச் இருபத்தி ஒன்று பங்குனி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் அதிகாரிகள் வீட்டில் போலீசார் ஆதரவைகளாக ஏன் பணியாற்றுகிறார்கள் ஆயிரத்தி ஆண்டு ஒழிக்கப்பட்ட பின்னும் அது ஏன் தொடர்கிறது என்று உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் சசிகலாவின் கணவர் நடராஜன் நேற்று காலமானார் அவரது மறைவுக்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் வழிகாட்டுதல்தான் கடந்த முப்பது ஆண்டுகால தமிழ்நாடு இயங்கியது என இயக்குநர் பாரதிராஜா தனது இரங்கலில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஐந்தாவது நாளாக திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளதால் அரசுக்கு இதுவரை ரூபாய் பதினைந்து லட்சம் வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களின் ஆதரவுடன் ரத்த யாத்திரை நடைபெறும் பொழுது சில கட்சிகள் தங்களின் அரசியல் ஆதாயத்துக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் என் பின்னால் பாஜக இல்லை என ஆன்மீக பயணம் முடிந்து சென்னை திரும்பிய ரஜினிகாந்த் பேட்டியளித்துள்ளார் நீரைத்தா தவறு மாணவர்த்திருந்த டெல்லியில் பத்ம பூஷன் பத்ம பிபூஷன் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று வழங்கினார் இசைஞானி இளையராஜா யோகா ஞானம்மாள் பாட்டியா ஆகியோர் விருது பெற்றனர் ஊழலுக்கு எதிரான இணையதளம் ஒன்றை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார் பூமியில் நச்சு ஏற்படுத்தும் வாயுக்கள் வெளியேறி பாதிப்பை ஏற்படுத்துவதால் இறைச்சிக் கூடங்களை மூட வேண்டும் அசைவம் சாப்பிடுவதை மக்கள் நிறுத்த வேண்டும் என பீச்சாமைப்பு வலியுறுத்தியுள்ளது டூ ஜி அலைக்கற்றை ஊழல் வழக்கில் திமுக எம்பி கனிமொழி ஆர் ராசா உள்ளிட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது உயிர்காக்கும் கவசமான ஹெல்மெட்களை தரமற்ற முறையில் போலியாக தயாரிக்கும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கிரிக்கெட் வீரரும் எம்பியுமான சச்சின் டெண்டுல்கர் வலியுறுத்தியுள்ளார் இளைஞர்களுக்கு கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் வழிவிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி பேசியதை அடுத்து அவரது வார்த்தையால் ஈர்க்கப்பட்ட கோவா மாநில காங்கிரஸ் தலைவர் ஷாந்தாராம் நாயக் ராஜினாமா செய்தார் ஆஸ்திரேலியா கடல் பகுதியில் ஏற்பட்ட வெப்ப அலைகள் காரணமாக நானூற்று இருபது சதுர மைல் அளவிற்கு கடல் தாவரங்கள் அழிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன புத்துழச்சி மிக்க உயர்ந்த சீனா என்ற இடத்தை எட்ட வேண்டும் என்றும் நமது நாட்டின் ஒரு அங்குளம் நிலத்தை கூட யாராலும் பிரித்துவிட முடியாது என்பதில் சீனாவும் இந்நாட்டின் மக்களும் மிக உறுதியாக உள்ளனர் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் பாராளுமன்ற உரையில் பேசினாா் சிரியாவில் உள்ள ஒரு பள்ளியை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் பதினைந்து குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் ஈராக்கில் கடத்தப்பட்ட முப்பத்தி ஒன்பது இந்தியர்கள் கொல்லப்பட்டதாக அமைச்சா் சுஷ்மா ஸ்வராஜ் தகவல் அளித்துள்ளாா் மும்பை பங்குச்சந்தையில் வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் குறியேற்றின் எழுபத்தி மூன்று புள்ளி ஆறு நான்கு புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு புள்ளி ஏழு புள்ளிகளாக இருந்தது தேசிய பங்குச்சந்தையான நிப்டி முப்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் புள்ளிகள் உயர்ந்து காணப்பட்டன இந்திய மக்கள் தொகையில் 11 சதவிகிதம் ஆரம்பகால தொழில் முனைவு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் ஆனால் ஐந்து சதவிகிதம்தான் உண்மையில் சொந்த தொழிலை தொடங்குகின்றனர் என்று ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது வங்கிகளில் நான்காயிரம் கோடி மோசடி செய்த தனியார் நிறுவன இயக்குநர்கள் மூன்று பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் கைது செய்துள்ளது அதிக வரி விகிதம் கொண்ட இரண்டாவது நாடு இந்தியா என்று உலக வங்கி கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவில் முதன்முறையாக இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன விராட் கோலி தீபிகா படுகோன் ஆகியோருக்கு உயரிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது மூன்றாவது டெஸ்டில் விளையாட தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ரபாடாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான பளு தூக்கும் போட்டியில் திருவள்ளூர் மற்றும் சேலம் அணிகள் சாம்பியன் பட்டம் வென்றன ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் தொடரில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் முதல் நிலை வீராங்கனையான தைவானின் தாய் சூ யிங் சாம்பியன் பட்டம் வென்றார் திரைச்செய்திகள் சாவித்ரியின் வாழ்க்கை வரலாறு படமான மகா நதியில் கீர்த்தி சுரேஷ்கு நடிகை பானுபிரியாதன் டப்பிங் பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தயாரிப்பாளர்கள் சங்கம் மேற்கொண்டு வரும் ஸ்ட்ரைக் காரணமாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் முடங்கியுள்ளது பல லட்சம் பேர் வேலையிழந்துள்ளனர் இதுகுறித்து மூத்த இயக்குநர் எஸ் பி முத்துராமன் மத்திய மாநில அரசுகள் அனைத்து விதமான அவசர சிகிச்சைகளையும் கூடுதல் சிரத்தையுடன் எடுத்து இந்த துறையை காப்பாற்ற உதவ வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் சைரா நரசிம்மரெட்டி என்ற தெலுங்கு படத்தின் மூலம் நயன்தாரா முதன்முறையாக சிரஞ்சீவியுடன் ஜோடியாக நடிக்கிறாா் கேவி வி ஆனந்த் இயக்கும் புதிய படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக பிரியா பிரகாஷ் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆர்யாவின் எங்க வீட்டு மாப்பிள் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்